அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியிலிருந்தே சிமானுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு எனது செயல் வறண்ட பகுதியில் கையில் மண் வெட்டியுடன் புதர்களை கொத்திக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவனை அவ்வழியே வந்த பெரியவர் ஒருவர் பார்த்தார் எல் போட்டாலும் விளையாத இந்த இடத்தில் ஏன் வீணாக கொத்திக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அவனோ அதற்கு தன் புன்னகையை மாத்திரம் பரிசாக அளித்துவிட்டு மறுபடியும் தன் பணியை செய்ய ஆரம்பித்து விட்டான் தன் தலையில் அடித்து கொண்டு அப்பெரியவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தை மறுபடியும் அவர் கடக்க நெருகையில் அடையாளம் தெரியாதபடி அது அழகாகியிருந்தது அவர் விழிகள் வியப்பால் விரிந்தன அப்போதும் அவன் அங்கே இருக்கிற செடிகளுக்கு இயற்கை உரத்தை இட்டு கொண்டிருந்தான் அவனிடம் அவர் கேட்டார் மண் வளமில்லாத இந்நிலத்தில் மலைவளம் இல்லாத இப்பகுதியில் எப்படி உன்னால் இப்படி ஒரு சொற்க சோலையை உருவாக்க முடிந்தது அவன் சிரித்தவாரி சொன்னான் உங்கள் கண்களுக்கு இதை பாரிக்கிற போது கலர் நிலமாகவே தெரிந்தது ஆனால் எனக்கோ இதில் சோலை மட்டுமே தென்பட்டது என்று ஆம் எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை எனது வெற்றி உடனடியானது அல்ல ஆனால் நிச்சயமானது சிந்திப்போம் நமது செயல்களை மேற்கொள்ளுவோம் நன்றி